ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணாத்தே நமஸ்ரீக்கரமாத்மே நம அத்துக்கோவம் விவசம் பிரோத்தவன விவஸ்வான் மனவேப்ராக மனுரிக்ஷ்வாக்கவேப்ரவீத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை அவராகவே தொடங்கிறார் இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஞானகர்ம சந்நியாச யோகம் ஞானகர்ம சந்நியாசம்னா ஞானத்தினால கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறது அப்போ ஞானத்தினால கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறதுன்னா வேறு விதமாக கர்மத்தை சன்னியாசம் பண்ணுறதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் கர்மத்தை சந்யாசம் பண்ணுறதுன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளையெல்லாம் ஞானத்தை அடையறத்துக்காக வேண்டி சந்யாசம் பண்ணுறது கர்ம சந்நியாசம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டால் தான் நம்ம படிக்க முடியும் எப்படி மாணவ பருவத்தில் ஒரு மாணவன் படிப்பதற்கு மாத்திரம் நேரத்தை ஒதுக்கணுமோ அப்படி மோட்சத்தை அடையறத்துக்கு ஞானயோக சாதனத்தை பண்ணுறத்துக்கு அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும் அதுக்காக வேண்டி சாஸ்திரத்தில் நமக்கு இருக்கிற பொறுப்புகளையெல்லாம் நம்ம சன்னியாசம் பண்ணுறதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆகா ரிச்சுவல் பண்ணி கர்ம சந்யாசம் பண்ணுறது நம்ம கர்மம் பண்ணுறதுக்கும் ரிச்சுவல் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக காரியங்களை செய்கிறதுக்காக லௌகிக காரியங்களை செய்கிறதுக்காக இல்லை நம்ம இந்த ரிலிஜஸ் சமய சடங்குகள் இதெல்லாம் செய்யறதுக்காக சில சம்ஸ்காரங்கள்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒருத்தர் கர்மத்தை செய்யறதுக்கும் சில சடங்குகளை செய்துட்டு தான் தொடங்கணும் அதே மாதிரி கர்மத்தை விடுறத்துக்கும் சில சடங்குகள்லாம் இருக்குது கர்மத்தினால் கர்மத்தை சந்யாசம் பண்ணுறது ரிச்சுவல் பண்ணி நமக்கு இருக்கிற பொறுப்பெல்லாம் விட்டுடுறது அதாவது ரிலீஜியஸ் ரைட்ஸ் சமய சடங்குகளை விடுறது லௌகிக்க கர்மாவையும் விடணும் அப்போ தான் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் வேதாந்தமெல்லாம் படிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் உபனிஷத் படிக்கணும் பிரம்மசூத்திரம் படிக்கணும் இதுக்கெல்லாம் நிறைய நேரம் வேண்டியிருக்கும் அதுக்காக கர்மத்தை சந்யாசம் பண்ணுறத சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தினால கர்மத்தை சந்யாசம் பண்ணுறதை விட ஞானத்தினால கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறதை பற்றி அர்ஜுனனுக்கு இங்கே உபதேசம் பண்ண போகிறார் ஏற்கனவே லோகசங்கிரகம் அப்படிங்கிற தலைப்பில் மூணாவது அத்தியாயத்தில் பகவான் பேசியிருக்கார் அதே விஷயந்தான் அதுக்கு பேர் இங்கே ஞான கர்ம சந்யாசம் அறிவால் செயலை துரத்தல் சடங்குகளை செய்து செயலை துறப்பதை விட நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டே ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தினால உடம்பு மனசு தான் கர்மா பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தோட கர்மத்தை செய்கிறத்துக்கு பேர் ஞான கர்ம சந்நியாசம் இந்த ஞானகர்ம சன்னியாசத்தை தான் பகவான் இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்க போகிறார் அதுக்கு முதல்ல பகவான் இந்த ஞான பரம்பரையை புகழ்ந்து பேசுகிறார் அர்ஜுனா இந்த யோகத்தை இந்த யோகம்னு சொன்னா இந்த கர்ம யோகம் ஞான யோகம் மூணாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் இந்த லோகத்தில் நான் வந்து வேதத்தின் மூலமா ஞான கர்மயோகத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கேன் ஞான சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா சொல்றார் இங்கே யோகம் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறையையும் ஞானத்தை பெறத்துக்கான வழிமுறையையும் நான் முத முதல்ல சிருஷ்டிக்கு ஆரம்பத்தில் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேங்கிற இமம் விவஸ்வத்தே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் அழியாத இந்த யோகம் இது டைம் டெஸ்டட் விஸ்டம் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்துலேயும் சரி இந்த யோகங்கள் நமக்கு பயன்படுறது ஆகவே இமம் யோகம் இந்த யோகத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணின இந்த கர்ம யோகத்தை ஞான யோகத்தை என்னுடைய உபதேசங்களை நான் படைப்பின் தொடக்கத்தில் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னால் மனு இக்ஷுவாகவுக்கு சொன்னால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் புரோக்தவான் அகம் அவ்வியம் அழியாத இந்த யோகம் மாறாத இந்த யோகம் மக்கள் மாறலாம் ஆனால் இந்த வாழ்க்கை சிந்தனை முறை ஆட்டிடியூடு ஒரு நாளும் மாறாது நம்ம லைஃப் ஸ்டைல் கூட மாறலாம் அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது கிடையாது அன்னையிலேருந்து குட் ஆட்டிடியூட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆகவே இதை நான் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு இக்ஷ்வாக்குவுக்கு சொன்னான் மனு ரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய தொடர்ச்சி வருகிறது நாளைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரீ பகவான் உமாச்ச இமம் விவஸ்வத்தை